ிாத்தய தோத்தேத்தைக்கணாயமஹே நம சே சாுபாவேத்தயும்தாஜ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சாஸ்திர விதியை தெரிஞ்சுக்காம பெரியோர்களுடைய விவகாரங்களை பார்த்து ஸ்ரத்தையோடு எவன் தர்மத்தை அனுஷ்டிக்கிறானோ அவன் அனுஷ்டிக்கக்கூடிய கர்மங்களெல்லாம் சாத்குண்ணியம் பெறுவதற்காக முழுமையான நல்ல பலனை கொடுப்பதற்காக ஓம் தத் சது மூன்று சொற்களை இறைவனுடைய திருநாமங்களை சொல்ல வேண்டும் என்று உபதேசம் பண்ணுகிறார் இங்கே ஆகவே ஓங்காரத்தை சொல்லித்தான் வைதிக கர்மங்கள் எல்லாம் செய்யப்படுகின்றன அதே போல தத்து தத்துங்கிற சொல்ல பயன்படுத்துகிறோம் இந்த தத்துங்கிறதுல இருந்து வந்ததுதான் தத்துவம் தத்துவ தரிசினகாங்கிற சொல்லுக்கு ஆதிசங்கரர் பதினாறாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயத்தில் உபதேசம் பண்ணியிருக்கிறார் ததிதி சர்வநாம சர்வஞ்ச பிரம்ம தஸ்யநாம தத்து ஓம் தத் சதி பிரம்மண்திருவித ஸ்மிருதா நிர்தேஷான்னு சொல்லி அங்கே இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணியிருக்கிறார் இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தை அந்த இடத்துல கோட் பண்ணியிருக்கார் மேற்கோளாக காட்டியிருக்கிறார் உதாகரிச்சிருக்கிறார் ஆக அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் தத்துனு சொன்னாலும் பிரம்ம சப்தம் இறைவனை குறிக்கிற சொல் ததித்தி சர்வநாம சர்வஞ்ச பிரம்ம தசிய நாம தத்து பிரம்மணஹா யாத்தாத்மியம் என்று அங்கே ஆதிசங்கரருடைய உரை அமைந்திருப்பதை பார்க்கிறோம் இப்பொழுது இந்த சத்துங்கிற சொல்லை எதுக்கு நாம் உபயோகப்படுத்துறோங்கிறத சொல்ற சத்பாவே சாதுபாவே சதித்தே தத் பிரயுஜத்தே இந்த சத்துங்கிற சொல்லை எப்ப பயன்படுத்துகிறோம் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்னா அது நன்றாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றோம் அங்க சத்து அதெல்லாம் நல்ல சத்விஷயம் இல்லை சத்தான பொருள்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வஸ்து இருக்குன்னா அதனுடைய நன்மையை நினைத்து கொண்டு அது சத்துப்பா அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் ஒருத்தன் நல்லவனாக வாழ்ந்தான்னா அவனை பார்த்து என்ன சொல்கிறோம் அவன் சாது சாதுன்னு சொன்னால் தர்மத்தை அனுஷ்டிக்கிறவன் கடைப்பிடிக்கிறவன் ஆகவே அவன் சத்புருஷன் சத்புத்திரன் அப்படின்னு அடிக்கடி விவகாரத்தில் பெரியவர்கள் சொல்கிறார்கள் அது நல்ல அப்படி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுகிறார்கள் அப்படி வாழ்கிறதா நல்லது அப்படி இருக்கிறவன் நல்லவன் அப்படிங்கிற இடத்துல இந்த சத்துங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார்கள் வேதமும் சத்துங்கிற சொல்ல வைத்து விளக்கம் சொல்லுகிறது சத்து தான் பிரம்மன் நாசதோ வித்தியதே பாவஹா நாபாவோ வித்தியதே சதா ஆக இல்லாததற்கு இருப்பு இல்லை இருப்பது இல்லாமல் இல்லை சத்துங்கிற சொல்லுக்கும் மெய்ப்பொருள் தான் அர்த்தம் சத்துனா இருப்புன்னு அர்த்தம் தத்துனா அதுன்னு அர்த்தம் அதுங்கிறது எல்லா பொருளையும் குறிக்கிறது ஆக இருக்கிற பொருளைத்தான் தத்து தத்துன்னு குறிக்கிறோம் ஆக அது புரோனவுன் ப்ரோனவுன் எல்லா பொருளையும் குறிக்கும் ஆகவே சர்வநாம பதமாக இருக்கிற தத்பதம் இந்த சத்பதம் இதெல்லாம் இறைவனை குறிக்கக்கூடிய உயர்ந்த மேலான சொற்கள் ஓங்காரத்தையும் சேர்த்துக்கணும் ஆ ஓம் தத்து சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று சொற்கள் ரொம்ப விசேஷமாக அமைந்திருக்கிறது அதனால தான் என்ன பண்ணுகிறார்கள் ததா கர்மணி பிரசஸ்தே கர்மணி பிரசஸ்தே கர்மணி சச்சப்தஹா யுஜியதே உயர்ந்த கர்மங்கள்ல பிரசஸ்தே கர்மணி விவாகம் முதலான அப்படின்னு உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள் திருமணங்கள் போன்ற எல்லா கர்மங்களிலும் குழந்தை பிறக்கிறதே நமக்கு குழந்தையை உண்டு பண்ணுறதே உயர்ந்த கர்மம் அதற்கான திருமணச் சடங்குகள் உயர்ந்த கர்மங்கள் குழந்தையை வளரும் போது நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் எல்லாம் உயர்ந்தது ஆகவே ஒரு ஒரு குழந்தையை தோற்றுவிப்பதிலிருந்து அந்த மனித உடலிலே வாழ்கின்ற உயிரானது வாழ்க்கையை நிறைவு செய்கின்ற வரை ஏகப்பட்ட உயர்ந்த கர்மங்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றன அதில் திருமணம் போன்றவைகள் வாஜபேய யாகம் போன்றவைகள்லாம் மிக உயர்ந்த கர்மங்களாக இருக்கிறது அதில் குறைபாடுகள் வந்தா இந்த சொற்களை சொல்ல வேண்டும் என்பது கருத்து திரும்ப திரும்ப அதுதான் பிரசஸ்தே கர்மணி சச்சப்தஹா யுஜியதே ஹே பார்த்த அர்ஜுனனை பார்த்து சொல்றார் ஓ அர்ஜுனா இந்த ஒரு பொருள் நன்றாக இருக்கிறது ஒருவன் நன்றாக இருக்கிறான்ங்கிற விஷயத்துல சத்புருஷன் சத்வஸ்துன்னெலாம் சொல்றோம் அதனாலதான் உயர்ந்த கர்மங்கள்ல சத்துங்கிற சொல்ல பெரியோர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள் என்று உபதேசம் பண்ணி இருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் பிரசஸ்தே கர்மணி தச்சப்து எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு மூன்று ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவோம்